இருபத்தி ஆறாவது பாடல் ஆதாரமிலேன் அருளை பெறவே வேதங்களிலும் ஆகமங்களிலும் கூறப்பட்ட உண்மைகள் பல இறைவன் வேத மொழியன் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பவன் வேதாகமங்கள் கூறும் பதி பசு பாசம் பற்றிய உண்மைகளை பற்றிய ஞானத்தை விளையாட்டாக மிக எளிதில் அறிந்த முருகன் வேத ஆகம ஞான வினோதன் மனத்துக்கு எட்டாதவன் தேவலோகத்தின் நாயக மணியாய் திகழும் தலைவன் இவன் திருவடியை பெற வேண்டுமானால் அதற்கு அவன் திருவுள்ளம் பற்ற வேண்டும் அவன் நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கும் நீதியானவன் வேண்ட தக்கதை அறிந்தவன் என்றாலும் வேண்ட முழுதும் தருபவன் அவன் அருள் பெற அவனிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் அருணகிரிநாதப் பெருமான் முருகா நான் உன்னைத் தவிர வேறு ஆதாரம் இல்லாதவன் பற்றுக்கோடு அற்றவன் நான் எனது திருவடி அனுபூதியை அடைய சிறிதளவாவது உன் திருவுள்ளத்தில் நீ நினைக்கவில்லையே இது என்ன கொடுமை என்று வருந்துகிறார் இது இவர் மனத்தில் உள்ள அச்சத்தின் விளைவு முருகன் திருவருட்குறைவு அல்ல அவன் அடியவர் மனப்பக்குவத்துக்கு ஏற்றபடி அருள் செய்து கொண்டே இருக்கிறான் இருந்தாலும் அடியவர் மனம் விரைவில் அருள் பெற ஆசைப்படுகிறது தாய் வெறுத்தாலும் அந்த பிள்ளை அம்மா என்று அவள் பெயரைத்தானே சொல்லும் அழுத பிள்ளைக்கே தாய் பால் கொடுப்பாள் நீ கொஞ்சம் கூட எனக்கு அருளை நினைக்கவில்லையே என்று கேட்பதன் மூலம் அவன் திருவருளை விரைவில் பெறலாமல்லவா அதனால்தான் திருவருளை உடனே பெற இந்த திருப்பாடல் மூலம் வேலவனுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் அருணகிரிநாத பெருமான் தாரிலேன் அருளி பெறவே நீதான் ஒரு ச திரும்மிந்திலையே ஆதாரமிலேன் அருளி பெறவே நீதான் ஒரு ச துணி நைந்திலையே வேதாகமயான வினோதமனோ தீதான் தமய வினோதமனோ திதாசுரலோ சிதமணிய சிமணி ஏ